சத்குரு சுவாமிக்கு ஜெய குரு கிருப்பியார் கர்க்க பாகவதம் குரு கிருப்பியார் கற்க பாகம் கோபிகா ஜீவனஸ்பரணம் கோவிந்தா கோவிந்தம் ஊஷா பரிணயம் பார்க்குறோம் ஊஷா கல்யாணம் பதினஞ்சாவது ஸ்லோகத்தில் நிறுத்தினது மேல பதினாறுல இருந்து மேல மூலத்தை சேவிப்போம் அறுபத்தி ரெண்டாவது அத்ய பதினாறாவது ஸ்லோகம் ஊஷவு வாச்ச ஊஷவு வாச்சி நபனை சம கமலோச்சன பீட்டவசா போஷிதா ஹயவு வாச்சி நரனை சம கமலோச்சன பீட்டவசா போஷிதா ஹய்த்தாத்தம் பாயித் அது கவியா க்ஷிப் மாம் ஜினர்னே தமஹ மிருகே காம் பாயித் அதரம் மது கிபி க்ஷிப்ப மாம் ஜிநேம் க்ரலேகோ வியசனம் தே அப்பரிஷாமி சித்லோக்கம் விதி தம் ஆனிய மனோகர் ததி சித்திரோ வாஜா வசனம் தே அப்பரிஷாமி திரலோக்கம் எதினே நம்மியே மனோஹர் ததிஷ்வா சித்தாரணப்பைத்தன் யா மனுச்சி சித்தாரணப்பைத்தன் யா மனு மனுஜேஷா வஷஷினூரோ பூம் நம் வீட்சிதா மனுஜேஷு தசா வஷஷி சூரமானுலி ராமகிருஷ்ணோச்ச பிரதியும் நம் வீட்சிதா இருபதாவது பதினாலு இருபதம் ஊஷோம் திருஷக்கரே கமலோச்சன பீத்தவாச யோஷித்தம் கிருதயங்கச்சி நபனை சம கமலோச்சனை பீத்தவாச யோஷிதா கிருதங்க पात्वा अधरम मधु क्वाहयती क्षिप्वाम विजिनाम तमह मृग एक पात्वाधर मधु क्वापियापृहयती क्षि्वाम विजिनाजिनाम चित्रे गौमाचा व्यसनम तेपक्रिलोक्या्यम आने नरमस्ते मनोहर्ता ते व्यसनंते अकर्षा त्रृलोक्याद्य தம் ஆனிய நம் ய மனோர் ததிகே சித்தச்சாரணப்பைத்விதரா மனுஜாச்சேதி மனுஜேஷு சா வஷி சூரம் ஆன வெலிக்கத்தேராம கிருஷ்ண ஊச்ச பிரத்யும் நம்பீக்ஷலஜிதான் மனுஜேசா விஷினமான வெலிக்கத்தேராம கிருஷ்ண ஊச்சியும் நம்பீக்ஷல ஜிதான் இருபதாறு ஸ்லோகம் அர்த்தமாக்கும் சொல்றாருன்னு சொல்ற உஷா சொன்னான் அவ கேட்டாள் இல்லையா அந்த சித்திர ஏக்காது சொல்றாள் நீ அனுபவிச்ச அனுபவிக்கிற மாதிரி தெரிஞ்ச ஒரு பத்தியை பார்க்கலையே அப்படின்னு சொல்றான் அவன் நீல இருந்தான் இதுதான் கண்ணன் நிறந்தான் தாமரைண்ணன் மள் பட்டாடை ஊட்டிருக்கான் நீண்ட கைகள் இருந்தது ஸ்திரீகளுக்கு மனோகரமாக அதாவது ரொம்ப பிடித்தமாக ஸ்திரீகளை மிகவும் அப்படியே கவர்றக்கூடிய அளவில் மனோகரமான ஒரு மனுஷனை ஸ்வப்னத்தில் பார்க்கப்பட்டேன் அவன் வந்து அதர மது எல்லாம் கிருஷ்ணன் மாதிரியே இருக்காங்க தாத்தா மாதிரி பேரான் கிருஷ்ணன் மாதிரியே அனிருத்தன் அதர மதுவை பானம் செய்விட்டு அவனை விரும்பக்கூடிய விரும்பக்கூடிய எண்ண அவனை பிரியப்பட்டு விரும்பக்கூடிய மிகவும் அன்போட இருக்கக்கூடிய என்ன துக்க சாகரத்தில் தள்ளிட்டு எங்கேயோ மறந்து போயிட்டான் அந்த அழகனை நான் தேடுகிறேன் சத்யத்தை சொல்லிட்டவன் ஃப்ரெண்டு தோழி கைங்கரை மன்றா கூட இருக்கா ஃப்ரெண்டு தோழி சொல்லிட்டாள் மந்திரியோட பெண்ணு இவ்வளோ ராஜாவுடைய பொண்ணு சொல்லிட்டார் சித்ரலேக்கா சொல்கிறாள் உன்னுடைய அந்த துக்கம் சோகம் அந்த வியசனம் கவலையை நான் போக்கடிக்கிறேன் மூன்று லோகத்தில் இருந்தால் அந்த மனுஷனை நான் கொண்டு வருவேன் யார் உன்னுடைய மனசை வந்து பிடிச்சு கவர்ந்து இழுத்தானோ அவனை சொல்லு அப்படின்னா அவளுக்கு ஒரு வித்தை தெரியும் தேவி பாகத்தில் அந்த பார்க்கலாம் தேவி பார்க்கலாம் இதே மாதிரி ஒரு பெண் அவளுக்கு பேர் தான் தெரியும் அவனோட தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அம்பாள் சொல் இருக்கார் அவரை தேடினு அதுக்குள்ள ஒரு ராட்சசன் அவளுக்கு வந்து தாமர புஷ்பங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் எடுக்க இடத்துல அங்கே போனா ஒரு ராட்சதன் தூக்கி போயிட்டான் முடி போயிட்டு அவளுக்கு இதே மாதிரி ஒரு தோழியும் அவளுக்கு ஒரு மந்திரம் எல்லாம் தெரியும் அதனால அவளால் வந்து எங்கே வேணா போக முடியும் அப்படி அவர் வந்து ஒரு இடத்துல அழுதுண்டுக்கிறவன் பார்த்து நம்ம மகாலட்சுமிக்கும் சிவநாராயணனுக்கும் குதிர ரூபத்தில் அவர்கள் வந்து பிறந்த ஒரு ஏகவீரன்னு பேர் அவள் பேர் ஏகாவளின்னு பேர் ஞாபகமரன் பட்டுப்பட்டுன்னு ஏகவீரன் ஏகாவளின்னு பேர் அப்போ அந்த ஏகவீரன் அவன் அந்த வம்சத்தை வந்து வளர்க்கக்கூடிய ஹை ஹை வம்சத்துக்கு வளர்க்கக்கூடியும் அதுதான் சொல்கிறார் அவன் அப்போ அந்த ஏகவீரனை தேடி வந்து அவன்கிட்டே சொல்கிறவன் அப்போ அந்த ஏக்க வீரனை கூண் போவார் அப்புறம் கூண்டு போயிட்டு அந்த வித்தையால் அதுக்கப்புறம் அவர் அந்த ராட்சசனை முடித்து அவர் தப்ப நாட்டு அந்த பெண்ணை விட்டு ஏக்காவிலேயே கொண்டே முறைப்படி கல்யாணம் அமைப்பார் எல்லாம் அம்பாளுடைய கிருப்பையால் நடக்கும் இந்த மந்திரத்தரணும் அது மாதிரி இங்கே இவளுக்கு ஒரு வித்தை தெரியும் என்னென்னா தேவர்களையும் கந்தர்களையும் சித்தர்களையும் தாரணர்களையும் பன்னகர்களையும் அசுரர்களையும் வித்தியாதர்களையும் யக்ஷர்களையும் மனுஷர்களையும் யார் யாரெல்லாம் அப்போ வந்து சிருஷ்டியில் அப்போ இருக்கார்களோ அவரெல்லாம் மனசு தெரியும் அவள் வந்து வரைவாள் பட வரைவாள் அப்படி வரைந்தாள் அந்த மனுஷருடைய அந்த மனுஷர்களையும் ஜாதவர்களையும் சூர மகாராஜானையும் சூர எல்லாம் பார்த்துட்டும் சூர மகாராஜன் வரைஞ்சாள் அப்புறம் வசுதேவரை வரைஞ்சார் பலராமனை வரைஞ்சார் கிருஷ்ணனை வரைஞ்சார் அப்போ பிரத்யூவனன் பார்த்து தான் மாமனார்ன்னு அடைந்து லஜ்ஜை அடைந்தாள் வெக்கம் வந்தது அப்ப அப்புறம் அதான் வந்தது விளைஜி மேலே இருபத்தி இது பார்ப்போம் பதினாறுலேருந்து ஊஷா சொல்கிறான் என் தோழிய திரேக்கா கனவில் சொப்பனத்தில் ஒரு மனுஷனை பார்த்து அவன் நீல நிறமாக இருந்தான் தாமரை கண்ணன் அழகாக இருந்தான் மஞ்சள் பட்டாடை பெரிய தோழல் நீண்ட தடக்கையன் ஸ்திரீகளுடைய ஹிருதயத்தை அப்படியே அட்ராக்ட் பண்ணக்கூடிய அளவில் அவனுடைய அழகும் வலிமையும் தோற்றமும் அப்படியும் இதாக இருந்தது எல்லாம் தாத்தா மாதிரியும் பேரணும் யார் தாத்தா கண்ணன் தாத்தா பேரன் அனுத்தன் அப்போ அவன் வந்து தன்னுடைய திருவாய அதாவது ரெண்டு பேரும் கூடியிருக்கார்கள் சொப்பனத்தில் தன்னுடைய அதராமிரத்தை சுவைக்க பண்ணிட்டு அவனை அடைய விரும்பக்கூடிய எண்ணெய் ஆமாம் அப்படி அழகாக இருக்கான் அடைய விரும்பக்கூடிய எண்ணெய் விட்டுட்டு மறைஞ்சு போயிட்டான் எல்லாம் சொப்பனத்தில் நடக்கிறது சொப்பனத்தில் நடக்கிறது என்ன துக்கம் சோக்கம் துயரக்கடலில் அப்படி தள்ளி விட்டு போயிட்டான் இங்கே போயிட்டான் அந்த அழகனை தான் நான் தேடுறேன் எல்லாம் சொப்பனத்தில் நடத்திருக்கேன் டக்குன்னு முடிப்பு வந்து இதுக்கு ஜாக்கிரத அவசை வந்தோடனே தேடுறாள் அப்போ தான் இந்த சித்திரலைக்கா பக்கத்தில் எல்லாம் புலிகள் மனுவில் நடக்கப்படுத்தினா சித்ரலேகா சொல்கிறாவன் சித்ரலேகா சொல்றாள் உன்னுடைய மனசை திருடினவன் எங்கே இருந்தாலும் இங்கே கொண்டு சேர்க்குறேன் நீ அடையாளங்க மூன்று லோகத்தில் எங்கே இருந்தாலும் அவனை கொண்டு சேர்க்குறேன் நீ அடையாளங்கிறான் அவளுக்கு இந்த வித்யம்னா நே கொஞ்சம் முன்னாள் சொன்ன மாதிரி அவளுக்கு ஒரு வித தெரியும் யார் யார் இந்த லோகத்தில் இருக்கார்களோ அவர்கள் அத்தனையும் இந்த வந்து இது ஒரு சிசிடிவி கேமரா பார்க்குற மாதிரி அவள் பார்த்து வரைஞ்சா அப்படி எல்லாம் இருந்த இடத்துல உட்காண்ட அப்போது அந்த வித்தியை மாய வித்தியை மாய வித்தியும் தேவர்கள் கந்தர்கள் சித்தர்கள் சாரணர்கள் நகார்கள் அசுரர்கள் வித்யாதர்கள் எக்ஷர்கள் மனுஷர்கள் இப்படி எல்லாரும் யாராரெலாம் இருக்கார்களோ அவருடைய ரூபத்தை சித்திரமாக படமாக இருக்கிற மாதிரி வரையக்கூடிய சக்தி இருந்தது வரைஞ்சாள் எவ்வளோ பேர் வரைய முடியும் வரைஞ்சாள் அந்த அந்த மாய அசுரமாயும் அந்த மனுஷருக்குள்ள யாதவர்களை காண்பித்தார் அந்த யாதவர்களுக்குள்ள சூரமார் சூரசேனன் வசுதேவன் வரைஞ்சர் பலராமன் வரைஞ்சார் கிருஷ்ணனை வரைஞ்சர் அதுக்கப்புறம் பிரத்யும் வரைஞ்ச உடனே மாமனார்கள் நல்லா ஊஷைக்கு வெக்கம் வந்து கொடுத்தோம் வெக்கம் வந்து கொடுத்தோம் மேலே இருபத்தி ஒன்றுலேருந்தே மேலே பார்ப்போம் மேல அதாவது மாமனார் பார்த்தோன்னே அப்போ வெக்கம் வந்துடும் அப்போ அந்த காலத்தில் ஊஷா இருந்த காலத்தில் அடுத்தது அனிருத்தம் விலிதம் வீக்ஷீஹ்யாசோஷிதி பிரக மயமாநாமஹீபத்தை அனிருத்தம் விலிதம் வீக்ஷ அவாங்முகீஹ்யாசோசிதியமாநாமஹிதம் விதம் அப்படின்னு சொல்கிற அப்ப அதுதான் சொன்னது ாய பௌத்தம் கிருஷ்ணி யோ வியசா ராஜன் ாரம் கிருஷ்ணி சித்தலேய பௌத்தம் கிருஷ்ணியோகி யோ வியசா ராஜன் ாரணபாலிதாலிதா திரும் சுயங்கே பராம் யுகமாஸ்திரீவாணம் சே பிரியம் சுப்பே பராஜிம் யுகமாஸ் கிரீத்தோணம் சே பிரியம் சுந்தரவரம் விலோக்கிய முதித்த நுஷ்பேட்சே சுகிரு புண்டி ரேமே பராம் நாசமம் சுந்தரவரம் விலோக்கிய முதித்தனேட்சே சுகிரம் புஞ்சி ரேமே रेमे நாசமம் பராசிரந்தூபீசன பானபோஜன வைக்கேஜ் வாக்கி துசிராச்சி பரா அ வாச சிறக்கு கந்த தூப தீப ஆசனாதிபதி பானபோஜன பைக் வாக்கியை இருபத்தி அஞ்சு மறுபடியும் பார்ப்போம் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தஞ்சு அஞ்சு ஸ்லோகம் அறுபத்தி ரெண்டாவது அத்தியாயம் உத்தரார்தம் ம்லிிம் வீட்ச உஷ அவீஹ்ரிய சரி சயமான மகிபம் விலி வீட்ச உஷ அவீ சோசரிசிப்பா ஸ்மயமான முகீபித்திரலேய பௌத்தம் கிருஷ்ணியோகிதராஜன் துவாரம் கிருஷ்ணபாலித்தம் ध्याय पौत्रोगिनी योग विहायता राजिता सुपरकुम योगमास्रहां கிழீத்து ஷோணிதபுரம் சக்கியே பிரியமர்ஷய திறம் சுப்பே பராம் ஜோகமாஸ்திராோணபுரம் சகே பிரிமர்ஷயே சாச்சம் சுந்தர சாச்சும் சுந்தரவரம் விலோக்கிய முடிநு சுகம் பும் ரேமே பராம்னா சமம் சாச்சம் சுந்தரவரம் விலோக்கிய முடிதனே சுகே பும் ரேமே பராம்னா சமம் பராவாசிரூபீப ஆசனாதிபோஜன பைஷத்திய வாக்கிய சுசிய பராவாசஸ்ரக தூபதீபாசனாதிபி பானபோஜன வாக்கியுழிய அர்ச்சிரா இருபத்தி அஞ்சாவது ஸ்லோகம் அர்த்தம் பார்ப்போம் அர்ச்சிரா இருபத்தி அஞ்சாவது ஸ்லோகம் இருபத்தி ஒன்று பார்ப்போம் அப்போ ஏ ராஜன்ன அப்படின்னு பரீட்சைக்கு கூப்பிட்டு சொல்கிறார் அப்போது பிரத்யும்னனை வரைஞ்சாள் அந்த சித்திரலேக்கம் பார்த்த உடனே மாமனார் அனிருத்தனுடைய தாப்பனார் இல்லையா மாமன் பார்த்த உடனே ஒரு வெக்கம் வந்து விட்டு அப்போ ரஜன் அனிருத்தனை அப்போ உஷா வன்மையும் உஷா வந்து லஜையால் அதாவது ஒரு வெக்கத்தால் நாணத்தால் தலை கொஞ்சம் என்னால் சோப்பிடணும்னு இவர் தான் அசோசி இவரவு தான் வந்து ஏதாவது தேடி இருக்கோம் ஒன்றும் தெரியாமல் இருக்கு ஏதாவது ஒன்று டக்குன்னு நம்ம தேடிக்கிறத பார்த்தா இப்போ எனப்போ ஏ ஸ்வயம் சுவானுபவத்தையே சொல்கிறான் நான் புஸ்தகம் தேடிகிட்டே இருப்பேன் அடிக்கடி மாற்றி ஏற்றி அப்போது கண்டுபிடிக்கணும் நான் தேர்டு தேர்ந்து எடேந்துருப்பேன் அப்போது புஸ்தகம் தான் தலோ ஏதோ அப்படியே பாடா அபாடா இதோ அப்படின்னு நம்முடைய ஒரு எக்ஸ்க்ளமேஷன் வருது இல்லையா அதெல்லாம் அந்த எக்ஸ்க்ளமேஷன் தான் அப்படின்னு சொன்னது அதை தான் நான் வந்து அதை வந்து சொல்ல காண்பிப்பதுக்காக சொன்னேன் இவர் தான் இவர் தான் இவர் தான் சொப்பனத்தில் பார்க்கப்பட்ட இவர் தான் அப்படின்னு சிரிச்சுண்டு சொன்னாள் ஏ ராஜன் அப்படி தான் இருக்கும் சொப் இது பல தடவை நடக்கூடிய விஷயம் நான் நான் இல்லாத போது டக்குன்னு புஸ்தகத்தை எங்கேயாவது எடுத்து வச்சுட்டுருவேன் பெரிய அதை வந்து அந்த புஸ்தகம் இல்லாமல் அது சொல்ல வேண்டிய விஷயங்களை சரியாக சொல்ல முடியாது சொல்ல வேண்டிய விஷயங்களை ரொம்ப அதை வந்து ஒரு புஷ்டியாக சொல்லணும்னு பார்த்தா அது கிடைக்காம போடணும் ஏ ராஜன்னு யோக மகிமை கொண்டவளான அந்த சித்திரலேக்கம் அவள் எல்லாம் தெரியும் எல்லா யோகமும் தெரியும் மாயா தெரியும் அவள் வந்து கிருஷ்ண பகவானுடைய பவுத்திரனுங்கிற தெரிஞ்சு கொடுத்தோம் கிருஷ்ணனுடைய பவுத்திரன் ஆகை மார்க்கமாக கிருஷ்ணனால் ரட்சிக்கப்பட்ட அம்மா காப்பாற்றப்பட்ட ரட்சிக்கப்பட்ட துவாராப்பட்ட வந்து போனாள் அழகான மஞ்சத்தில் தூங்கின்னு தூயில் கொண்டிருக்கான் நிதிரையில் இருக்கார் அனிருத்தன் யோக மகிமை கொண்டவனால் அவள் அப்படியே எடுத்துட்டு வந்துட்டு கட்டிலோடு தூங்கினுட்டாள் அவள் வந்து சுவனந்தபுரத்துக்கு வந்து தோழிக்கு பதியை காண்பித்தாள் எங்க அம்மா அது பெரியமாக இருக்க இது சின்னமாயும் இந்த பெரியமாயி பார்த்துட்டு இருக்கு யார் கிருஷ்ணன் பெரிய மாயை பார்த்துட்டு இருக்கேன் கிருஷ்ணன் இல்லை நடக்கட்டான் எல்லாம் நல்லது நடக்காது எல்லாம் சொன்னேன் எதுவா நடந்தாலும் சாட்சி பூத்தமாக அப்படியே சாட்சியாக பார்த்துட்டு இருப்போம் எப்போ இன்டர்ஃபியர் பண்ணுவோம் அப்போ தான் பண்ணுவார் ஐயா அவ்வளோ லேஸில் விட பண்ண மாட்டார் எப்போ பண்ணுவோம் கரெக்டாக இன்டர்வியூ பண்ணி கரெக்டாக அடிப்பார் அவர் அவர் கரெக்டாக அடிப்பார் அவர் பார்த்துட்டு ஆ பெரிய மாயை பார்த்துட்டு இருக்கேன் சின்ன மாயை வந்து அந்த பெரிய மாயை வந்து பார்க்கலேன்னு நினச்சின்னு போயிட்டுருக்கு அதுக்கு தெரியாது கிருஷ்ணன் பெரிய மாயினுடைய சக்தியை பற்றி தெரியாது அது படாபடா மாய இது அப்போது பெரிய மாத நம்ம சொல்கிறதெல்லாம் கிருஷ்ணனை அந்த சின்ன மாயை தான் இந்த சித்திரலேக்கா அப்போது அழகான மஞ்சத்தில் நிதிரையில் இருக்கக்கூடிய அனிருத்தனை அப்படியே கட்டளோடு தூக்கி போயிட்டார் யோகமா மகிமை கொண்டவள் அவள் வந்து தூக்கி போயிட்டாள் தோணிதபுரத்துக்குள் போய் தோழி கண்டுபிடித்தாள் அந்த உஷையும் அழகார்களில் மிகவும் சிறந்தவன் அப்படியே அம்மா சும்மாவா என்ன அதாவது யூப்போ திருவல்லிக்கணி போனா குடும்பத்தோடு பார்க்கலாம் கிருஷ்ணனை குடும்பத்தோடு பார்க்கலாம் ஆமாம் அங்கே வந்து அந்த சாத்திகை தவிர எல்லா குடும்பத்தான் பலராமன் இருக்கார் சங்கரிஷ்ணமூர்த்தி பலராமன் கிருஷ்ணமூர்த்தி ருப்பினி தாயார் இருக்காள் பிரத்யும்னன் அனிருத்தன் இருக்கார் அப்படி இருக்கார் வாசுதேவன் வசுதேவன் தான் வெங்கடகிருஷ்ணா இருக்கார் அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்க பேரனும் யூகமூர்த்தியாக சொல்லுவார்கள் யூகமூர்த்தி தான் அப்படி தான் சொல்ல வந்து கண்ணன் மாதிரி இருக்கார்கள் அப்போது அனிருத்தனை பார்த்து சந்தோஷப்பட்டு புருஷர்களால் அவங்களே போக முடியாது அப்படி இருக்கக்கூடிய பார்க்க முடியாத தன்னுடைய மாளிகையில் அந்த புறத்து மாளிகையில் அனிருத்தனோட சௌக்கியமாக இருந்தாள் அனிருத்தனோட சௌக்கியமாக இருந்தாள் அந்த அனிருத்தன் இப்படி கன்னியாவுடைய அந்த புறத்தில் மறைஞ்சிருந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் சந்தோஷம் அவளுடைய சினேகம் அப்படி விருத்தியடைந்தவளாக அந்த உஷையால விலை உறந்த வஸ்திரங்களும் மாலைகளும் சந்தனமும் தூபம் தீபம் ஆசனை இப்படியும் அவனை ஆஹ் பான போஜனங்கள் பான போஜனங்கள் பட்சணங்கள் இதனால அவனை சந்தோஷப்படுத்தி சுகமா இருந்தாள் மேல விவரமா பார்ப்போம் ஏ ராஜனே அப்படின்னு பரீட்சைய கூப்பிட்டு சொல்றார் அனிருத்தன் எப்படி அனிருத்தனை வரைஞ்ச உடனும் ஊஷை வந்து வெட்கப்பட்டு தலை உடனே உடனே இவர் தான் தான் தான் இவர் தான் அவர் தான் கனவு சொப்பனத்தை பார்த்து இவர்தான் வருதான் அப்படின்னு சொன்னான் நமக்குதான் சொன்னேன் என்னுடைய என்னுடைய சுவானுபவத்தை சொல்கிறேன் அதேதான் அதேதான் இவர் தான் இவர் தான் தான் அப்படின்னு அப்போ ராஜனே யோக சக்தியமாய்ந்த எல்லா யோக சக்தி இருக்கு மந்திர சக்தி இருக்குது அவளுக்கு வந்து இதாகச்சேன் அசுர பெண்ணாச்சு அப்போது சித்திரலேக்கா நல்ல பெண் அசுரன்னா எல்லோரும் தான் மோசமாக இருக்கணும் இல்லை நல்லவர்கள் எல்லா இடத்துலையும் இருப்பார்கள் ராமாயணத்தில் ஒரு வாக்கியம் இருக்கு நல்லவர்கள் வந்து எந்த எல்லா ஜீவராசிகளுடைய இதிலையும் சாதாரண ஒரு ஒரு இருக்கலாம் பிச்சைக்காரனாக இருக்கலாம் அவனுக்கு இருக்கிற ஒரு நல்ல குணம் பெரிய பணக்கார்டெல்லாம் இருக்காது பார்த்துருக்கலாம் நான் வடிய பார்த்துக்கேன் இவ்வளவு பல விதத்துக்கு பார்த்துக்கேன் அதனால ஒரு சாது குணம் நல்ல குணம் உயர்ந்த குணங்கள்லாம் எல்லா இடத்தையும் சர்வத்ர குரு திருஷ்யந்தேன் அப்படிலாம் வரும் ராமாயணத்துக்கு வரும் அப்படி இருக்கக்கூடியவள் இவள் இந்த சித்திரலேக்கா சித்திரலேக்கா என்ன இவள் வந்து இதா இருக்கா தோழி ஃப்ரெண்டு அவளை எந்த ஒரு தப்பு பண்ணுங்க கிருஷ்ணனுடைய அதாவது பிரத்யும்னனுடைய புத்திரனான அனிருத்தன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஆகாச வழியாக கிருஷ்ணனுடைய அவனுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய துவாரகைக்கு போகிறாள் அங்கே அழகான கட்டில் படுத்துன்னு தூங்கிட்டு இருக்காங்க யாரு பிரத்யும்னுடைய புத்திரனான அனிருத்தன் யோக சித்தியால் அவன் அப்படியே கட்டிலோடு தூங்கி விட்டாள் இது வந்து தோணிதபுரம் வந்து அங்க பெரிய மாயின் நான் ரொம்ப ரசிப்பேன் பெரிய மாயே ஸ்வரூபம் அவர் தான் அவர் அவருடைய கண்ட்ரோல் இருக்க மாயி அந்த பெரிய மாய இந்த சின்ன மாயை கூண்டு போகிறத பார்த்துட்டு இருக்கார் அந்த வித்தை சின்ன வித்தை வந்து கூட்டு எடுத்துகிட்டு போகிறத அப்படி பார்த்துட்டு இருக்கார் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார் அவர் ஆட்டான் ஆட்டான் அப்படின்னு அவருடைய பிள்ளைய பத்து நாள் கூட ஆகாத பிள்ளையம் அந்த ருக்மிணியினுடைய பிரசவ அறையிலேருந்து தூக்கின்னு போட்டான் சம்பராசுரன் பார்த்துட்டு இருந்தார் தெரியும் பின்னால் ஆகப்படுறதுன்னு அவர் தெரியும் தெரிஞ்சாலும் சும்மா இருந்தார் அதே ஐம்பத்தி அஞ்சாவது தேயத்தில் இல்லையா அதே மாதிரி பேரனு தூக்கின்னு போகிறான் அதையும் பார்த்துட்டு இருக்காங்க அப்போது அவன் வந்து சம்பராஜன் முடிக்கணும் எல்லாம் ஆட்டம் முல்லா மல்லா ஆத்துக்காரியோட வரட்டும் ரத்தியோட வரட்டும் பார்த்துட்டார் கண்ணன் இங்கே ஆட்டான் பேரம் பேன் வந்து ஆத்துக்காரியை வந்து கூப்பிட்டு வரட்டும் நல்லபடியாக அந்த சிக்ஷையும் பண்ணுவோம் ஒரு சண்டையும் போடுவோம் பானனுக்கு வந்து ஒரு அனுகிரகம் பண்ணுவோம் ஆயிரம் கைகளை வெட்டுவோம் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்னு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கட்டுரோடு தூக்கி போட்ட அவட்ட அங்க போய் ஊஷையிட்ட போய் அவனை காண்பித்தான் அப்படிப்பட்ட ஒரு ஆண் அழகானவன் அனில் உத்தன் பேரன் கண்ணனுடைய பேரன் அச்ச சந்தோஷம் முகம் மலர்ந்து போச்சு எந்த ஒரு புருஷனும் உள்ளேயே போக முடியாது அப்படிப்பட்ட தன்னுடைய மாளிகையில் அந்த புற மாளிகையில் அவ்வளவு செக்யூரிட்டி இருக்கும் பிரத்யனுடைய புத்திரனான் அனிருத்தனோட ஒன்றாக கூடியிருந்து அவர்கள் வந்து சந்தோஷமா இருக்காள் ஆனந்தமாக இருக்காள் ஒவ்வொரு க்ஷணமும் அந்த உஷையினுடைய அந்த பிரியம் அன்பு காதல் வளர்றது அனிருத்தருங்க அப்படியே தான் அனிருத்தருங்க அப்படியே அன்யோன்யமா அப்போ வில உயர்ந்த வத்திரங்கள் சந்தனம் தூபம் தீபம் ஆசனம் பானம் ஆகாரம் இப்படி அவனை உபச்சாரம் செய்தாள் யாரே ஊஷா அப்படின்னா மேலே மேலே இருபத்தி ூட கனா சவக பிரஸ்னே நாஹணன் சூபு ஊஷையேந்திரி கனியபேட கனியபே சர்த்த பிரவயாத்தையா சுபுதே ஊஷையேந்திரியூடா கனியபே சரஸ்வதி பிரவந்தாத்தையுபு ஊஷையேந்திரி இப்படி நாளுக்கு நாள் ஸ்நேகம் வளர்ந்து காதல் வளர்ந்து அவனுக்கு வந்து பலவிதத்தை உபச்சாரம் பண்ணால் அவனுக்கு பானம் போஜனங்களுக்கு பக்ஷம் சரச சல்லாபங்கள் நல்லாவா இதை புதுசாக பா சேரார்கள் சரசல்லாபங்களால் அவளை கைக்கறி பண்ணினாலையும் அவன் மிகவும் பகுமானிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு அதாவது மிகவும் போஷிக்கப்பட்டு அதை பார்த்து மனம் கவரப்பட்டவனாக அவனுக்கும் அனுருத்தனுக்கும் நாள்கள் போனது தெரியல நாள் ஓடி போனது தெரியல அப்போது இப்படி அந்த ஊஷம் தன்னுடைய மாளிகையில் அந்த புற யாருக்கும் தெரியாமல் எந்த புருஷரும் உள்ளே போக முடியாத மாதிரி அப்படி வழியில் செக்யூரிட்டி போலவனும் இருக்கு அவனுக்கு வந்து அன்னம் பட்சணங்கள் இப்படி சொல்லி நான் பிரியமான மதுரமான வாக்கிய வார்த்தைகளாலும் படிவடையாலும் எல்லாவர்களையும் ஊஷ உபச்சாரம் பண்ணி மனசு கவரப்பட்ட அனிருத்தம் அந்த புறத்தில் மறைஞ்சிருந்து அங்கே வந்து எவ்வளோ நாளானுங்கிறது தெரியாமல் அப்படி இருந்தால் மேலே பார்ப்போம் கிருஷ்ணாப்புரம்